வணக்கம் ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. இரண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ரஞ்சிக் கோப்பையை வென்ற அணி விதர்பா அணி இரண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டிற்கான அதிக காப்பீட்டுத் தொகை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு மூன்று பிரைஸ் மானிட்டரிங் அண்ட் ரிசர்ச் யூனிட் எனும் பி உருவாக்கிய முதல் மாநிலம் கேரளா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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நீல் ஆம்ஸாங்குடன் நிலவுக்கு சென்ற புசால்ரினால் அண்மையில் பாராட்டப்பட்ட பாடகி 2., இரண்டு பிரதமர் நரேந்திர மோடி எப்பொழுது மதுரைக்கு வருகை தந்தார் மூன்று சோலார் மின் உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா பிடித்துள்ள இடம் எது நான்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எந்த இரு நகரங்களுக்கிடையே இயக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி